प्रपन्न कृष्णाय ிாத்தய கோவேற்றைக்கண கிருஷ்ணாீமே நம புதைப்பேஜாஸ் விசோ ஜீவனம் சுவூத்தாஸ் தபுன் ஸ்ரீஷ்ணர் ஈஷரணப்ப நாம் தெளிவாக பெறத்துக்காக ஈஸ்வர விபூதியை தியானம் பண்ணுறதுக்கு உபாயமாக சில ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் பிருத்திவியாம் அகம் புண்ணியா கந்தா அஸ்மி இந்த பூமியில் புண்ணியமான மனமாக நான் இருக்கிறேன் இதுக்கு முன்னால் சொன்னதில் எல்லாத்துலேயும் அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும் ஆகா நீரில் புண்ணியமான சுவையாக இருக்கிறேன் புண்ணியமான மனமுள்ள என்னிடத்தில் பூமியானது கோர்க்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏழாம் ஸ்லோகத்தில் பார்த்தபடி நூலில் மணிகணங்கள் அல்லது நூலில் ஆடைகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல அப்படிங்கிறது மறக்கக்கூடாது பூமியில் வந்து மனம் வந்து சுபாவமாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதனால் சுபாவமாக இருக்கிற மனத்தை தான் இங்கே புண்ணியம்னு சொல்லியிருக்கு நாம் ஏதாவது தேவையில்லாத சேர்த்தா அது துக்கத்தை கொடுக்கறது அது மாதிரி தண்ணீர்லையும் சுவை முதலானதுலேயும் எல்லாத்துக்கும் சுபாவமாகவே அதில் இருக்கிற இயல்பானது உண்மையிலேயே இன்பத்தை தரக்கூடியது நாம் தான் மனிதர்கள் அந்த மண்ணையும் தண்ணீரையும் நம்முடைய தவறான செயல்களால் அதை கெடுத்து ஆனால் அதனுடைய உண்மையான இயல்பு நமக்கு இன்பத்தை தரக்கூடிய சக்தி உள்ளது ஆகவே மண்ணில் இயல்பான இன்பம் தரும் மனமாக நான் இருக்கிறேன் இதிலிருந்து மறைமுகமாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இயற்கையை நாம் எந்த காரணத்தை கொண்டும் பாழ்படுத்தக்கூடாது நமக்கு சீக்கிரம் சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இயற்கையை நாம் ரொம்ப மாசுபடுத்துகிறோம் இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு ecological balance அப்படின்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் சாஸ்திரத்தில் ஏற்கனவே இந்த விஷயங்கள் நன்றாக சிந்திக்கப்பட்டிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு அனுகூலமாக கூடிய நேச்சர் இயற்கையை நாம் பாழ்படுத்திடக்கூடாது அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அது அனுகிரகம் பண்ணும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாக இந்த காலத்தில் தெரிந்து கொண்டு வருகிறது ஆனால் இது வந்து நல்லவர்களுக்கு தான் இந்த உண்மை விளங்குகிறது மனதை பண்படுத்தாதவர்களுக்கு இந்த உண்மை விளங்குறதில்லை யாரெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய தன்மையை புரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதுக்கு நேர்மாற துன்பம் தரக்கூடியதாக இயற்கை அமைந்து விடுகிறது என்பதும் இங்கே பெரியோர்களால் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்ததாக தேஜஸ் சாஸ்மி விபாவசௌ விபாவசௌன்னு சொன்னால் அக்னியில் அதில் இருக்கக்கூடிய பிரகாசம் உஷ்ணம் அது நானாக இருக்கிறேன் அதாவது ஒளிவடிவமாகிய என்னிடத்தில் தேஜஸ் ஆகியிருக்கிற என்னிடத்தில் ஒளிவடிவமாகவும் உஷ்ண வடிவமாகவும் இருக்கின்ற என்னிடத்தில் அக்னியானது கோர்க்கப்பட்டிருக்கிறது வியாபித்திருக்கிறது சர்வபூதேஷு சர்வ ஜீவனம் சர்வபூதேஷூ சொன்ன அனைத்து ஷரீரங்களிலும் நான் ஜீவனமாக வாழ்க்கையாக இருக்கிறேன் எந்த ஒரு தத்துவம் இந்த சரீரத்தில் இருந்தால் வாழ்க்கை நிகழுமோ அந்த தத்துவமாக நான் இருக்கிறேன் மறைமுகமாக ஆத்மாங்கிறத சொல்கிற ஆக எதனால் இந்த உடலானது உயிருடையதாக செயல்படக்கூடியதாக இருக்கிறதோ அதுவாக நான் இருக்கிறேன் ஆகவே அந்த உயிர்தத்துவத்தை தியானம் பண்ணணும்னு அர்த்தம் மிக நுண்மையானது நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் மிக சூக்மமானது அதை ஈஸ்வர விபூதியாக புரிஞ்சுக்கணும் ஆக சர்வபூதேஷு ஜீவனம் அஸ்மி தபஸ்விஷு தபாச்ச அஸ்மி தவம் செய்பவர்களிடத்தில் தவமாக இருக்கிறேன் தவமாகிய என்னிடத்தில் தபஸ்விகள் கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வியாபித்திருக்கிறார்கள் இங்கே விளக்கம் என்னென்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்தை கடைப்பிடிக்கிறவங்க இல்லறத்திலேருந்து துறவரத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் வானப்பிரஸ்தம் அவர்களுடைய தவம் தவம்னா என்னென்னா இருமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் சக்தி குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தியை தான் இங்கே தபஸு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் தபஸ் சுவந்தகனாதி சாமர்த்திய ரூபம் அகம் அஸ்மி துவந்துவ சகனம்னா இருமைகளை பொறுத்து கொள்கிற ஏற்றுக்கொள்கிற சாமர்த்தியம் சக்தியைத்தான் இங்கே தபஸுங்கிற சப்தம் குறிக்கிறது சான் ஒன்று இருக்குது சொல்லி அந்த சக்காரம் எதை குறிக்கிறதுன்னா சித்த ஐக்காகிரியம் மன ஒருமுகப்பாடு அது மாத்திரமில்லை நாக்கையும் அப்புறம் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய காமத்துக்கு காரணமான அங்கங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ஜிஹ்வ உபஸ்தாதி நிகிரகலக்ஷணம் அது தர்மம் ஆக நாக்கையும் நம்முடைய இந்த புல நின்ப நுகர்ச்சிக்கான சரீர அவயவங்களையும் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற ஒரு ஒழுங்குபாடு தர்மம் அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை கடைப்பிடிப்பதும் இங்கே தவம் டிசிப்ளின் அர்த்தம் பொதுவாக சொன்னால் எல்லா வகையிலையும் பாடி டிசிப்ளின் ஈட்டிங் டிசிப்ளின் டாக்கிங் டிசிப்ளின் எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே சொல்லணும் இது மதுசூதன சுவாமிகள் அற்புதமாக இதை சொல்லியிருக்கார் இந்த தவங்கிறது கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் பாருங்கோ மனம் நம்ம மூக்கால் தான் முகர ஒளி கண்ணால் பார்க்கப்படுகிறது அப்புறம் சூடு தோளால் தொட்டு உணரப்படுகிறது வாழ்க்கையும் நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது தவம் செய்பவர்களிடத்தில் தவ ஆற்றலாக இருக்கிறேன் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு திருவள்ளுவர் தவங்கிற அதிகாரத்தில் திருக்குறளில் உபதேசம் பண்ணியிருக்கார் தனக்கு வர்ற துன்பத்தை பொறுத்துக்கிறது பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கிறதுக்கு பேர் தவம்னு சொல்லியிருக்கார் இந்த கருத்துக்களை நன்றாக நாம் மனசில் உள் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்களை ஈஸ்வரனுடைய உபதேசப்படி தியானம் பண்ணி நாம வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செஞ்ச ஒரு கிருதார்த்த தன்மையை அடையறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும் புண்ணியோகிருஞ்ச தேஜஸ்ச்சாஸ்மி விபாவசோ ஜீவனம் சர்வூதேஷு தபாஸ்மி தபஸ்விஷு இன்றைக்கு புதுக்கோட்டையில ஆச்சாரியால்லாம் இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு பூஜையெல்லாம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்பவை கற்போம் நீங்கள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காகவும் ஆச்சாரிய இடத்துல நான் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பரமக்ஷேமங்கள் ஏற்படணும்னு இந்த நல்ல நேரத்தில் உங்கள்கிட்டையெல்லாம் சொல்லி நான் சந்தோஷப்படுறேன்